பூர்வார்தம் ராசல முடிந்ததுக்கு அப்புறம் அந்த முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் சொல்றார் அந்த கோபர்களுக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த வித்தியாசமே கிடையாது சிவ விஷ்ணு பேதம் எல்லாம் கிடையாது பரமேஸ்வரனும் பாசிப்பார்கள் மகாவிஷ்ணுவும் பாசிப்பார்கள் அந்த மாதிரி இருக்கிற போது நந்த நந்த உபநந்தன் போன்ற அந்த கோபர்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு டூர் மாதிரி தேவ யாத்திரை அதாவது அந்த திவ்யக் க்ஷேத்திரங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா புண்ணியக்ஷேத்தங்கள் அது மாதிரி புண்ணியக்ஷேத்தங்கள் மாதிரி கிளம்பினார்கள் மாடுகளை கட்டின்ட்டு போனார் அங்கே பரமேஸ்வரனை இது பண்ணி ஆராதித்து அம்பாளி ஆராதித்து இருந்தார்கள் அதில் சரஸ்வதி நதி தீரத்தில் அவர் வசித்தார் அப்போது விரதம் இருக்கார் அவர் நந்தர் சுனந்தரலாம் அப்போது ஜலம் மாத்திரம் குடிச்சுட்டு அவர் விளக்கம் இருந்தார்கள் ராத்திரி படுத்திருந்த அந்த சரஸ்வதி நதி தீரத்துலேயே அப்போ ஒரு பெரிய பாம்பு பிடிச்சது அதை வந்து வரமான அர்த்தத்தை இப்போ பார்ப்போம் சுக்கர் சொல்கிறார் ஏ பரீட்சித்தேன் ஒரு சமயம் நந்தர் போன்ற நந்தருடைய தலைமையில் எல்லா கோப்பர்களும் சிவராத்திரியில் சிவராத்திரியில் அது சிவராத்திரி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி ஒவ்வொரு மாதம் வர அதாவது ஒவ்வொரு நாள் ராத்திரி இருக்கக்கூடியது ராத்திரி வேலையில் இருக்கிறது வந்து அது ஒசத்தியான விஷயம் அதுக்கும் மேலே ஒவ்வொரு மாதம் இருக்கக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சத்துர்தசி அது ஒசத்தியானது சிவராத்திரி ஒவ்வொரு மாதம் அமாவாசைக்கு முதல் மாக மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகாசிவராத்திரின்னு சொல்லக்கூடிய அப்போ அப்படி ஒரு சிவராத்திரி முறை ஒரு கிருஷ்ணபக்ததூசும்போது பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணணும் ஒரு மிக ஈடுபாடோடு ஒரு பெரிய ஈடுபாடு ஸ்ரத்தையோடு இன்ட்ரெஸ்டோடு அவர்கள் என்ன பண்ணார்கள் நேராக மாடுகள்லாம் பூட்டிண்டு எல்லாம் கூட்டமாக ஒன்றாக சேர்ந்து போனார்கள் பந்துக்களோட எல்லோரும் சேர்ந்து எரு எருந்துகள் பூட்டியும் வண்டிகள் ஏறிண்டு அம்பிகாவனத்துக்கு அங்கே சரஸ்வதி நதி ஓடுறது அம்பிகாபனம் பக்கத்தில் இருக்கணும் ஓடுறது சரஸ்வதி ஏன்னா யமுனாக்கரையில் தான் இந்த பிருந்தாவனமும் போக்குரலாம் இருந்தது மதுராலம் அப்போது சரஸ்வதி நதியில் ஸ்நானம் பண்ணி அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி சேர்கிறது பிரயாகத்தில் அதுக்கப்புறம் பிரயாகத்தில் பக்கத்தில் இருக்கணும் அப்போது ஸ்நானம் பண்ணி சுப்பிரகாசனம் யோகேஸ்வரன் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனையும் அம்பி அம்பாளையும் கந்தம் சந்தனம் புஷ்பங்கள் இப்படி இதுகளெல்லாம் ப பூஜா திரவியங்களால் முறைப்படி அவர்கள் வந்து ஆராதனை செய்தார்கள் வழிபட்டார்கள் வழிபட்டது ப பரமே சொல் சிவபுரம் வந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு தங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இன்சிடெண்ட்லே சொல்லணும் லோக்கல் நிறையா சரித்திரங்கள் உண்டும் அதாவது க்ஷேத்திர மகாத்மி உண்டு பிருந்தாவனத்திலையும் கோகுலத்திலையும் அங்கே வந்து கோபேஸ்வரனாக இருக்கான்னு கண்ணன் இப்போ பார்த்தோம் கண்ணை பரமேஸ்வரனுக்கும் அந்த ராசலையில் சேரணுன்னு இருந்துடும் அதனால் ஒரு கோபி மாதிரி கோபிக்கை மாதிரி வேஷம் போட்டுட்டு அவர் வந்தாரான் கடைசியில் ராதிகா அவரை உள்ள விடலை ராதிகா அவளை வந்து வந்து பரமேஸ்வரனில் உள்ள விடலைங்க அந்த கோபி மண்டலத்தில் உள்ள விடலையான் அப்படி சொல்வார்கள் இப்பவும் அந்த பிருந்தாவனத்தில் ஈஸ்வரன் இருக்கார் கோபேஸ்வரனாக இருக்கார் அவருக்கு சாயந்தர வேலையில் வந்து இது மாதிரி ஸ்திரீ வேஷத்தால் தான் அலங்காரம் பண்ணுவார்கள் அதாவது இதோட புடவையோடு தான் அலங்காரம் பண்ணி பண்ணுவார்கள் ஸ்திரீ வேஷம் பண்ணுவார்கள் போடுவார்கள் அப்படி அனுகிரகம் பரமேஸ்வரன்கள் அனுகிரகம் பண்ணுறதுக்காக கோதானங்கள் பசுக்கள் கிரண்யம் தங்கம் வத்திரங்கள் அப்புறம் இது மது தேன் அப்புறம் இந்த அக்கார் அடைசல் சக்கரை பொங்கல் இதெல்லாத்தையும் வச்சு பக்தியோட பிராமணர்கெல்லாம் தானம் செய்தார்கள் பிராமணங்களை போஜம் பண்ணி வைத்தார்கள் பெரிய பாகியசாலிகள் யாரே நந்தர் சுதந்தர் யார் கண்ணனே வந்திருக்காரு இல்லையா கண்ணன் அவர்களோட இருக்கார் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய பாகியசாலிகள் அதாவது இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் தான் பாகியசாலிகள் வந்து விரத நிமத்தோடு வெறும் ஜலத்தை மாத்திரம் எடுத்துட்டு கொடுத்துட்டும் உபவாசம் இருக்கார்கள் அன்றைக்கி ராத்திரி சரஸ்வரி நதி தீ கரையிலேயும் அவர்கள் தங்கினார்கள் என்ன தான் சொன்ன மாதிரி ஒரு வந்து ஷஷ்டி முடிஞ்ச மறுநாள் இதை வந்து ரெக்கார்டு பண்ணுறேன் உப்புவாசம் இருந்தோம் ஏதோ எதாசக்தியை தாம்பத்தி இருக்கும் அந்த மாதிரி அவர்கள் வந்து ஜலம் மாத்திரம் இங்க இவர்கள் தான் அவர்களுக்கு வந்து அந்த தெம்பு இருந்தது ஸ்டெமினா இருந்தது ஜலம் மாத்திரம் குடிச்சுட்டு உபவாசம் இருந்தார் சரஸ்வரி நதி தீரத்துலேயும் அவர்கள் வந்து தங்கினார்கள் ி வேலை காட்டுல தற்செயெல்லாம் அங்கே வந்து ஒரு பெரிய பாம்பு மலைப்பாம்பு அனக்கொண்டா அனக்கொண்டான்னு மலைப்பாம்பு இந்த அகாசுரணம் அந்த அந்த மாதிரி பெரிய மலைப்பாம்பு பசியோட இருக்கு படுத்துன்னு இருக்கார் நந்தர் அந்த நந்தரை அப்படியே கபார்ன்னு கவி கொடுத்தோம் கவினா என்ன மலைப்பாம்புக்கு என்னென்னா எவ்வளவு ஒரு சின்ன வஸ்து சின்ன பலியோ பெரிய பலியோ எதுவாக இருந்தாலும் அப்படியே வாய திறந்து அப்படியே கவி உள்ளே போட்ட சரீரத்தை ஒரு முக்கு முக்கி அதை வந்து உடம்பெல்லாத்தையும் எலும்பல்லாத்தையும் பொடி செய்து அப்படியே முழுங்கிடும் அது வந்து கடிக்காது முழுங்கிடும் அப்படி பண்ணும் அப்படி விழுங்க ஆரம்பிச்சிடும் அந்த அந்த பெரிய மலப்பாம்பான அனக்கொண்டாவான இதை வந்து நான் படுத்துட்டுக்கிற தூங்கிட்டு நந்தர நந்தரை அப்படியே முழுங்க ஆரம்பித்து மேலே பார்ப்போம் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்தே சச்சுக்கோச அகிநாஷமர் மாசத்தை தாட்டம் பரிமோச்சுக்கோசினா கிருஷ்ணமர்ப்போோ மாம் தாட்ட பரிமோச்சி ஸ்வோலா சசோத் கிரா்ப்பா விந்த சர்ப்பை தக்கிரோ ரோத் கிரம் திருஷ்ய வித்த சர்ப்போன்முகை அலாதி தியமாச்சிம் உரங்க அலாதி தியமாச்சிம் உரங்க தமஸ்பே பதாத்திய பகவான் சத்துவராம் பதி அலியமாரங்க தமஸ்பிருஷதி பதாத்திய பகவான் சாத்தா பதி சை பகவத்தை பாத அத்தேஜே சர்வருவம் விதரார்ச்சிம் சை பாகவத்தகவீமர்சுமேஜே சர்வபுருப்பம் விதையதராச்சிதம் நம பிரச்சிகேசம் உபஸிதம் ஜீப்பியமன புருஷம்ேமனி கேச பிரணத்துமானம்லி கோ பராயல அதுதர்னா கதம் ஜுகப்சிதா கம் வாவோ பரையலா ரோச்சே அதுனா கதம் ஜுகப்சிதான்வசம் கோ பர அப்படின்னு கேள்விக்கிட்ட இல்லையா இந்த இதே கேள்வி கோபவான்கிறதே ஒரு மூணு இடத்துல இருக்கு வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம் அடியான்னு வந்து ரசிக்கக்கூடியது கோபவான்னு அந்த நாலாவது ஸ்கந்தத்தில் அந்த சனகாரிகள் அவரெல்லாம் வராரு அங்கே பிரித்துவை பார்க்கறதுக்கு அப்போ அவர்கள் கேட்டார் அந்த வாசாரம் போகி அனர்த்த கிரந்த பின்னால் பதினொன்றாவது ஸ்கந்தத்தில் ஹம்ச ரூபத்தில் பகவான் வரப்போகிறார் அங்கேயும் அவரை பகவான் அம்சரூபியை பார்த்து இவர்கள் கேட்பார் கோபம் இந்த இடத்துல நீ யாருங்க நீ யாருன்னு இருக்கு நான் யார் இந்த கேள்வி இருக்கேன் தான் வசத்தியான்னு கேள்வி இதை வேதாந்தத்தில் அப்படி வந்த உடனே இதை அப்படியே சுழட்டை விட்டுரும் இதை வந்து நம்மளை முக்கியமான பாயிண்ட்லேருந்து அப்படியே கலப்பு விட்டுரும் அப்புறம் வேற வேற லெ லெவலுக்கு போடும் இப்போ வேற லெவலுக்கு அப்படி போயிடும் கோபம் நீ யார் நான் யார் இல்லை சரியமா இதில் மனசாக புத்தியாக ஆத்மவாக ஜீவனாக எல்லாத்தையும் தாண்டின அது பிரதிபிம்பிம்பமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தால் இந்த சரீரத்துக்குள்ள மாட்டிண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் அந்த சைத்தன்யம் அந்த பிரம்மத்தையும் ஈஸ்வரண்டே வந்தது அப்போ சேர்ந்ததும் என்னதுங்கிறதும் எல்லாம் அந்த ஈஸ்வனில் தான் கோபான்கிறதே ஆச்சாரம் போக எனக்கு இது இதை சைட் சைட் ட்ராக்கா சொன்னது இதை வந்து அனுபவித்தால சொன்னது இதை அப்படியே இதை எடுத்துக்க வேண்டியது இப்போ ஆறாவது ஸ்லோகத்துல பார்ப்போம் சச்சுக்ரோ சகினா கிரஸ்தகம் கிருஷ்ண கிருஷ்ண மகானயம் சர்போமாம் கிரச தேதாத் பிரபன்னம் பரிமோதயம் சச்சுக்ரோ சகினா கிரஸ்தகம் கிருஷ்ண கிருஷ்ண மகானயம் சற்போமாம் கிரச பிரபம் பரிமோச்சி சிவ் கோபா சகோத் கிர்ட்வா விந்த சர்புக்கை தக்கோல சகதோத் திரம் சாந்த சர்ப்பை அலாதிகேலியமாச்சம் உரங்க தமஸ்பராஜவன் சாப்பிம் அலாதிகேலியமா உரங்க தமஸ்பே பதாச்சம்பை பகவத்தை பாதே சர்வ வபுரு விதையதராஜி தவை பகவத்தை பாதே சர்ப்போ புத்த பம் வைத்தார்த்திம் தமப்பரி ரிஷிக்கே பிரணத்த ஊபாஷ்டிம் சோபிம் தீபியமானேமலிணம் தமப்பரிஷிக்கே பிரணத்தம் சோப்பம் தீபியமான நபுஷா புருஷம் ஹேமம் கோ பரியாலக்ஷ்ஷ்மியா ரோச்சடே அத்த தரிசனா கதம் ஜுகுப்ஷிதா மேதாம் கத்திம்பா பிராபித்தோபசா கோபவான் பரியாலக்ஷ்மி ரோச்சடே அத்த தரிசனா கதம் ஜுகுப்ஷிதா மேதாம் கத்திம்பா பிராபித்தோ உபசா பதினொன்றாவது ஸ்லோகம் ஆறிலேருந்து பதினொன்று கோபவான்னா அந்த இன்ட்ரஸ்ட் நம்ம கலைப்பு விட்டுரும் அது மாதிரி சொன்னது சொன்னது வந்து ஒரு புரிஞ்சதுன்னா ரேட்டு இல்லைன்னா விட்டுருங்க அதை வந்து ஜாஸ்தியாக அதை போடணும் இது பண்ணிக்கணும் அதை போட்டு அட்டிக்க வேணும் அப்போது சொல்கிறார் சுகபிரம்மரிசிகன் பாம்ப அந்த மலைப்பாம்பு அனக்கொண்டா எல்லோரையும் சாப்பிடுவோம் பெரிய இதையும் சாப்பிட்டோம் சில வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் வீடியோ கிளிப்பெல்லாம் பார்த்துருக்கேன் இந்தோனேஷியா அந்த மாதிரி இடங்கள்லாம் ஓ ஆளே எல்லாம் சாப்பிட்டு அது மட்டும் அப்படியே படுத்து கிடக்குது ஆள் முழுக்க சாப்பிடுவோம் மூக்க அப்படியே விழுங்கிடும் அப்போது பாம்பால் விழுங்கப்படக்கூடிய அந்த நந்த ஹே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா கிருஷ்ணா இந்த பெரிய பாம்பால் என்னை அப்படியே விழுங்கிறது குழந்தை நான் சரணமடைந்து என்னை வந்து காப்பாய் காப்பாற்றுவாய் விடுவிப்பாயாக என்ன சரணமடைந்த என்னை விடுவிப்பாயாக இப்படி கதர்றார் கதறார் அழறார் சத்தம் போடுற அவருடைய எந்த கோபருடைய அந்த சத்தத்தை கேட்டு கோபாலர் எல்லாம் உடனே இருந்துட்டார்கள் பக்கம் எல்லாம் படித்திருந்துக்கார்கள் அப்படியே இருந்துட்டார் நந்தனா பாம்பால் இப்படி விழுங்கப்படுறத பார்த்து பரபரப்படைந்து அந்த பாம்பை கொல்லிக்கட்டைகளால் அடித்தார் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வெளிச்சத்துக்காக அவர்கள் அங்கங்கே வந்து இதை வச்சுருப்பாருங்க இறையக்கூடிய கொல்லிக்கட்டையை வச்சுருப்பாரு ஒன்று நைட்டில் நைட்டு நைட்லாம் போடுற மாதிரி நைட்லாம் இப்போ பண்ணிக்கிற மாதிரி கொல்லிக்கட்டை வச்சிருந்து அல்லது ஒரு குளிருக்கு வந்து எதமாக இருக்கிறாப்புல கொல்லிக்கட்டை வச்சிருந்துருக்கும் அங்கே எருப்பை நெருப்பை எரிய விட்டுருப்பார்கள் அதுலேருந்து கொள்ளிக்கட்டை அடித்து அதை வந்து அடித்தாரு அப்போ பொதுவாக அந்த அக்னியினுடைய ஸ்பர்சத்தால் உடனே விட்டுடும் பயம் பாம்பு வந்து அந்த அக்னி ஸ்பர்சத்தால் சூடும் ஒன்று ரெண்டாவது அக்னி அந்த தீப்பை தீ ஒலியை பார்த்தா விட்டுவிடும் அப்படி பார்த்து அடித்தார்கள் ஆனால் கொல்லிக்கட்டைகளால் அடித்தப்பட்டிருந்தாலும் அப்படி துடப்பட்டது அப்படி எரியப்படுறது துடப்பட்டிருந்தாலும் அந்த பாம்பு மலப்பாம்பு வெந்தகோபுரம் விடவே இல்லை கிட்டி அப்படி வேறு காரணம் இருக்கும்ப்பா பக்தர்களை காப்பாற்றக்கூடிய கிருஷ்ண பகவான் பக்கத்தில் போனார் அந்த பாம்பை தன்னுடைய காலால் தொட்டால் அவள் தான் எப்போதான் சொன்னேன்ல அதாவது மகாபாரதத்தில் அந்த கரிக்கட்டையாக விழுந்த பரீட்சித்தை எந்த பிரம்மச்சாரி காலம் முழுக்க யார் பிரம்மச்சாரியாக இருக்க தொடுறானோ அவர் வந்து உயிர் பெற்று எழுந்திருவார் இவர் அண்ணா வந்து பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு பத்திகளோட விவரம் பண்ணிருக்கார் இப்போல்லாம் சொன்னார் ராசிலையில் அவ்வளோ கோபிகளோடு விளையா விளையாடியிருக்கார் பல ராத்திகள் அவர் வந்து சௌக்கியமாக போய் தொட்டார் அந்த பரீட்சித்து உயிர் வந்து கொடுத்தோம் ஜீவித்துட்டான் அதுவே ஒரு பிரமாணமாகிடுத்து அவன் பிரம்மச்சாரி பரதாரா விமர்சனம் இல்லை ராசிலே ப்ரமா பரமாத்மா பண்ணியிருக்காங்கிறது நிரூபணமாகிடுது அது ஒரு ப்ரூஃப் ஆகிடுது இல்லையா அப்படியும் கால தொட்டாரோ அந்த மாதிரி இந்த பாம்பை காலா தொட்ட தொட்ட உடனே அந்த மகிமை மாட்சிமை அந்த ஈஸ்வரத்தம் அது இருக்கக்கூடிய அந்த பாதஸ்பரிசத்தால் பாபம் போயிடுது அவனுக்கு அந்த பாம்பு சரீரம் போயிடுது போய் கந்தரவளால் கொண்டாடப்படக்கூடிய பூஜிக்கப்படக்கூடிய ரூபத்தை எடுத்தான் இந்தியங்களுக்கு நியாமகன் யாரே கண்ணன் அப்படி எல்லாம் ரிஷிகேஷன்னா இந்தியங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இந்தியங்களுக்கும் தேவதை உண்டு கர்மேந்திரியர்களுக்கு அது தேவதை உண்டு ஞானிந்தியர்கள் அது தேவதை உண்டு எல்லாத்துக்கும் நியமாந்த நியந்தவாக இருக்கான் அந்த யோகேஸ்வரேஸ்வரனான கண்ணன் மகவன் பிரகாசிக்கக்கூடிய அந்த ஒரு திருமையோட அப்படி ஜொலிக்கிறது ஜொலிக்கக்கூடியதும் பிரகாசமாக இருக்க ஜொலிக்கூடிய திருமையோட எடுத்தாபி நிற்கிறார் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான் வணங்கி இருக்கான் வினயத்தோட இருக்கான் தங்க மாலை அணிந்திருக்கான் தங்க ஆபரம் அதாவது ஹைம மாலினம் தங்க மாலை அணிந்திருக்கான் கோல்டன் கலர்ல இருக்கான் கோல்டன் மாலை எழுந்திருக்கான் அப்படிப்பட்ட புருஷனை பார்த்து கேட்கார அவர் யாருப்பா அற்புதமாக காட்சி கொடுக்குறேன் நியார் பவான் கோ பவான் கா பவான் கா யார் நியார் கோபவான்கிறது தான் எனக்கு எப்பவுமே கலை போட்டிருந்தது அந்த வார்த்தையில கலை போட்டணும் சரி அது அப்படி அற்புதமான தோற்றம் கொண்டன் யார் மிகவும் அக்ஷுமையோடு இருக்கக்கூடிய அதாவது பறையான் நல்ல தேஜஸ்தோடு அப்படி பிரகாசிக்கிறீங்க அப்படி தன் வசம் அற்றவனாக இந்த மிகவும் மட்டமான ஜுகுப்சிரம் ரொம்ப இகழ்ச்சியான இந்த ஒரு பிறவி அந்த சரீரம் கிடச்சது ஏன் வந்தது எதனால் வந்தது இந்த மலப்பாம்பு சரீரம் வந்தது ஜுகுப்ஸிதாங்கிய கதி இந்த வந்து மட்டமான இந்த சரீரமாக இருக்கக்கூடிய கதி உனக்கு ஏன் வந்தது நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்டார் விவரம் பார்ப்போம் சுகர் சொல்கிறார் இப்படி பாம்பால் கவ்வப்பட்டார் நந்தர் நான் என்ன பண்ணோம் அது வந்து பல்லெல்லாம் உள்நோக்கி இருக்கும் அப்படின்னா அர்த்தம்னா சாப்பிடக்கூடிய வஸ்துவை அப்படியே உள்ள தள்ளிட்டு இருக்கும் கடிக்காது இது வந்து விஷம் இல்லை உள்ளே அப்படியே இழுத்துடும் சக் பண்ணிடும் உள்ளே சக் பண்ணி இழுத்தும் இழுத்து உடம்பை ஒரு ஒரு முறுக்கு முறுக்கி எல்லாம் பண்ணி அது சாப்பிடக்கூடிய அந்த பிராணியை ஜீவராசியை பொடி பொடியாக பண்ணி சுத்தமாக பண்ணி அப்படியே முழுகிடும் அப்படி தான் பண்ணும் அப்படி தான் சாப்பிடும் அப்படி தான் ஜீரணம் பண்ணும் அப்புறம் ஒரு பெரிய ஒரு மரமோ இல்லைன்னா பெரிய இதுவோ அதை அப்படியே சுற்றின்டும் சுற்றின்னால் அது நல்லா இறுக்கமாக சுற்றின்னால் அது வந்து பொடிப்பொடியாகி ப அதாவது இதாகிடும் இந்த பல்ப்பு மாதிரிடும் பல்ப்பு மாதிரி அப்படியே கடைசியில் அப்படியே ஜீரணம் பண்ணும் அப்படி பாம்பால கவப்பட்ட நந்தர் கிருஷ்ணகிரா இந்த பெரிய பாம்பு என்ன கவுறதுடான் அப்போ குழந்தை ஒன்று அண்டி நிற்கிறோம் நீ தான் ஒன்றை வந்து சரணமடைஞ்சிருக்கோம் ஒன்னை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை சரணமடைந்து அன் அண்டி நிற்கக்கூடிய என்ன காப்பாற்று அப்படின்னு கதறார் கத்தினார் கொழம்பினார் அவருடைய கத்தல் கதறில் கேட்ட கோபாலல்கள்லாம் இருந்துட்டார்கள் மற்ற கோபாலர்கள் உடனே இருந்து பாம்பு வந்து நந்த் நந்தரை வந்து விழுங்கிறத பார்த்து பரபரப்புடன் அது ராத்திரி வேலை அதனால் அவர்களுக்கு வந்து லைட் தெரியணும் இடமா இருக்கணும் இதில் இருந்து ரொம்ப கோல்டாக இருந்ததுன்னா அதாவது குளிராக இருந்தால் அதுலேருந்து ஒரு ஒரு உஷ்ணம் வர்றதுக்காக அப்படியெல்லாம் தீப்பந்தங்கள் இருக்கும் அந்த தீப்பந்தங்கள் எடுத்து அந்த பாம்பை சுட்டாரு பாம்பை நெருப்பால் சுட்டார்கள் தீ பந்தத்தை தீப்பந்தங்களால் அப்படி சூட்டப்பட்டும் புடப்பட்டும் புடப்பட்ட அந்த பாம்பு வர விடவே இல்லை பொதுவாக அக்னியை பார்த்தா தேஜஸை பார்த்தா வெளிச்சத்தை பார்த்தா மற்ற தீவிராதிகளுக்கெல்லாம் பயமாக இருக்கும் இதே வந்து விடவே இல்லை அவரை கெட்டியாக பிடிச்சிருக்கும் பக்த ரட்சகன் அவன் வந்து இந்திரியங்களுக்கும் தலைவனாக இருக்கான் அந்தர்யான் பகவான் கிருஷ்ணன் தான் அந்த பாம்பு பக்கத்தில் போய் தன்னுடைய திருவடியால் அதை தொட்டார்கள் தொட்டவுடனே பகவானுடைய அந்த மிகவும் உயர்ந்த பவித்திரமான அந்த திருவடிப்பட்டதுனால பாபம் போயிடுச்சு அதுதான் பாப்பம் நீங்கிறதுக்கு அதுதான் அவனுடைய அவருடைய இது வந்தால் போயிடும்னு போ பகவானுடைய பாரஸ்பரசம் பட்டால் பாபம் போயிடும்னு பாபம் சாப மோச்சனம் சொல்லுகிறார் கூட இருக்கு அப்போ பாபம் நீங்கிற அந்த பாம்பு மலைப்பாம்பு தன் பாம்பு சரீரத்தை விட்டுடும் வித்யாதர்கள்லாம் கொண்டாடக்கூடிய மிகவும் அழகான மிகவும் மாட்சிமை வாங்கிய மிகவும் பிரகாசிக்கக்கூடிய அத்தியுதமான சரீரத்தை அடைந்தது பிரகாசமாக ஒளிமிக்க அந்த சரீரத்தோடு இருக்கக்கூடிய அந்த தங்க மாலைகள் இரண்மயமான மாலைகள் அணி கனக்க மாலைகள்லாம் அணிந்து கொண்ட ஆபரன் அணிந்து கொண்ட அந்த புருஷன் வந்து தன் முக்கால் வந்து தன் பக்கத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி இருக்கதை பார்த்து ரிஷிகேசன் இந்தியங்களுக்கெல்லாம் திரையவன் தெரியும் தெரிஞ்சாலும் கேட்குறார் கண்ணன் பார்த்து அவர் வந்து கேள்வி கேட்குறார் கேட்குறார் கேட்ப பிரச்சனை பெரிய அழகோட அற்புதமான காட்சி அளிக்கிறீங்க நல்ல அழகோடு இருக்கீங்க பிரமாதமாக இருக்கீங்க இனி யாருது உன்னுடைய நிலை இழந்து இப்படிப்பட்ட அருவறக்கத்தக்கமான இந்த ஒரு கீழ்மையான இந்த சரீரம் வந்த நிலை எப்படைந்த ஏன் வந்தது என்ன அப்படி கழிவுகிறார் சர்பம் மேலே பார்ப்போம் பன்னெண்டுலேருந்து சர்பௌவாசம் அவம் வித்யா தர கச்சிரே சுதர்சனி சுதாம் தியா சுரூப மானினாச்சரம் திசகா அம் வித்யாதிர கச்சின ிப்பம்ித ன் வினிசர் தைரி மாம் பாப்போ பிரலே ஸ்வேனாப்மனீன் விருப்பிரம் ஊதர் தைரிமா பாப்மன சாப்போ மெனுஸை கருணாத்மோக்கப்போ ம்ாப்போ மெனு கே கருமக பதாஸ்போ அம்ீத்தம் பிரபன்யா ஆே பசா அமீவன் தம் ராஹம் பீத்தம் பிரபாஹம் ஆச்சே சாப்பர்முதாவன் பிரபன்னோஸ் மகாக மகாபுஷத்தம் देवा, தேவாலோக்கேஸ்வரா महायोगिन மகாயோகன் மகாபுஷத்தி देवा லோகேஸ்வரேஸ்வர பதனோக்கம் மறுபடியும் பாப்போம் பதினொலிலந்து பாம் சர்போஜ அம்விதர் ஸ்ரீயஸ்வத்த விமானனிச்சு சர்வாஜ அம்விதிரஸ் ஸ்ரீயம்ப்பனாச்சரம் திச்சேன் விருப்பானி ராகசம் ரூபா தைரிமா யோனி பிரளபிஸ் ஸ்வன பாப்மன ரிஷின் து விபிரூபர் தேதி மாம் பாப்போம் பிரலப்ஹேஸ் ஸ்வென்பாப்மனோமே அனுகிரா யை கருணாத்மகம் லோகுருன பதஸ்ஸோ அத்துபா சாப்போமே அனுகிரா எவ த்தை கருணா ஆமாம் லோகுன பதுபாம் தம்பம் போபாஹம் ஆளுச்சே சாப்பா பாதஸ்ப்பசமீவன் விவாபீதா பிரபாஹம் ஆறுச்சேசாருமுக பாதஸ்ப்பசாரமீவன் பிரபோஸ்வி மகோகின் மகாபுஷே அனுஜாக மாம்லோகேஸ்வர பிரபோஸ்வி மகாோகி மகாபுஷே அனுஜமா இருபத்தி ஆறாவது பதனாவோஸ் மகாகிண்ட மாபுஷே அனுஜன மாம் பதினாறாவது பன்னெண்டு பன்னெண்டு பதினாறாவது அந்த சொல்றது அந்த மலப்பாம்பு என்ன சொல்றாரு சுதர்சன பிரசித்தமான ஒரு வித்யாதன் ஐஸ்வர்யத்தோடையும் ரூபசம்பத்தோடையும் அழகான அழகோடையும் இருந்து விமானத்தில் இருந்து திக்குகளை சுத்தி தீர்ந்து கொண்டு என்னுடைய அழகால ரூபத்தால் கர்வம் கொண்டிருந்தேன் அழகில்லாதவர்கள் இருப்பரளா இருக்கக்கூடிய அங்கிரச ரிஷிகளெலாம் நான் வந்து இது பண்ணிட்டேன் பரிகாசம் பண்ணிட்டேன் அவர்களை கிண்டல் பண்ணிட்டேன் கிண்டல் பண்ணிட்டேன் பரிகாசம் பண்ணிட்டேன் அப்படி பரிகசிக்கப்பட்டேன் கிண்டல் பண்ணப்பட்ட பரிகாசம் பண்ணப்பட்ட இந்த ரிஷிகளால் என்னுடைய பாப்பத்தால் எனக்கு அழகு கர்வம் அழகுலாம் இருக்க கர்வத்தால அழகில்லாத அந்த அங்கிரச ரிஷிகளை நான் வந்து பரிகாசம் பண்ணிட்டேன் அவர்களை வந்து கிண்டல் பண்ணி நான் நக் நக்கல் பண்ணிட்டேன் அதனால அவர்களுக்கு வந்து பரிகரிக்கப்பட்ட அவர்களுக்கு மானம் போ இதும் பண்ண மானம் இதாக இடத்துலையா க வருத்தப்பட்ட ரிஷிகள்னா என்னுடைய பாப்பத்தால இந்த பிறப்பை அடைவிக்கப்பட்டேன்னு சாப்பிட்டு கொடுத்தார்கள் கருணாமூர்த்தி அவர்களால் எனக்கு சாப்பம் வந்து இப்போது உங்களுடைய அனுகிரகத்தால் நீங்கிட்டு மேலே பார்ப்போம்